ிாத்தய தோத்தேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதா நமதிதேவா புராண விஷய பரம் நதன்தி வே பரம் தா த்தம் விஷ்மனந்த அர்ஜுனன் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பகுதியை படித்து கொண்டிருக்கிறோம் ஹே அனந்த ரூப இந்த ஸ்லோகத்தில் கடைசியில் இருக்கு அதாவது முடிவில்லாத வடிவங்களை உடையவனே புதுசு புதுசாக நாள்தோறும் என்னெல்லாமோ ஸ்பீஷிஸ் எல்லாம் பார்க்குறோம் பலவிதமான மரங்கள் செடிகொடிகள் ஆகவே இறைவனுடைய வடிவங்களுக்கு முடிவே இல்லை எல்லையே இல்லை ஆக பல்வேறு விதமாக வடிவெடுத்திருக்கின்றவர் எல்லையில்லாத வடிவங்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம் ஹே அனந்த ரூபாதிவகா நீயே அனைத்திற்கும் முதல் தெய்வமாக இருக்கிறாய் உலக முதல்வனாக இருக்கிறாய் நீ இந்த உலகத்தை படைத்திருப்பதால் இந்த படைப்பின் முதல்வன் நீயே அது மாத்திரம் அல்ல ாண்டும் இருந்து கொண்டிருக்கின்ற புருஷனாக இருக்கிறீர் அனைவருடைய உள்ளத்திலும் அனைவருடைய உடல்களிலும் தொடர்ந்து புதியதில் புதியதாய் முதியதில் முதுமையாய் என்று பாரதியார் சொல்கிற மாதிரி அப்படி புறாபி நவகான அர்த்தம் அதாவது முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளாகவும் பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியனாக இருக்கிறாய் மாணிக்க வாசகருடைய பாஷையில் சொல்கிறேன் ஆக தொம் ஆதி நீ அனைத்து எல்லா தெய்வங்களுக்கும் முதல் தெய்வமாக இருக்கிறாய் இந்த படைப்பின் துவக்கமாக இருக்கிறாய் தேவதைகள்னு அர்த்தம் தெய்வங்கள் பல அல்ல இறைவனுடைய ஒரு பெரிய கேபினட் மினிஸ்ட்ரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இறைவன் தன்னுடைய ஆணையில் பல தேவதைகள் மூலமாக இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்று நம்முடைய புராணங்கள் எல்லாம் உபதேசித்திருக்கின்றன அந்த கோணத்தில் சொல்கிறோம் நீ தான் நீ புருஷன் புருஷ உடலிலும் உள்ளத்திலும் உறைந்திருப்பவன் உயிராக உணர்வாக இப்படியெல்லாம் நாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் புராணா என்றும் புதுமையானவனாகவும் முதிர்ச்சி உடையவனாகவும் இருக்கிறாய் எப்பொழுதும் தொம் அஸ்ய விஸ்வசிய பரம் நிதானம் நீ தொன்ன நீ அஸ்ய இந்த பிரத்யமாக நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய விஸ்வசிய இந்த யூனிவர்ஸ் இந்த மாபெரும் பிரபஞ்சத்தினுடைய பரம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய பரம் நிதானம் உயர்ந்த மேலான ஒடுக்கமாக இருக்கிறாய் நிதானம்ங்கிற பதத்துக்கு ஒடுக்கம் அர்த்தம் எல்லாம் உன்னிடத்திலே மகா பிரளயத்தில் உன்னிடத்தில் ஒடுங்குகின்றன நிதானம்னு சொன்னால் காரணம் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஏற்கனவே பல அத்தியாயங்களில் இதை பார்த்துருக்கிறோம் நிதானம் பீஜம் ஜெயம் அப்படின்னு ஒரு இடத்துல பார்த்தோம் ஆக பிரளய காலத்தில் எல்லாம் உன்னிடத்திலேயே ஒடுங்குகின்றன நீ ஒடுக்கமாக இருக்கிறாய் வேத்தா அசி நீ இருக்கிறாய் எல்லோருடைய உள்ளத்திலும் இருந்து கொண்டு அறிபவனாக அல்லது உள்ளத்தில் இருக்கும் எண்ணங்களையும் சொற்களையும் செயல்களையும் அதன் பயன்களையும் நீ அறிகின்றவனாக இருக்கிறாய் கர்மபல தாத்தா என்று பெயர் உயிர்களையெல்லாம் அறிகின்றவனாக உயிர்களுக்கெல்லாம் அறிவை கொடுப்பவனாக இறைவன் இருக்கிறான் இது விசிஷ்டாத்வைத சித்தாந்தப்படி இந்த அர்த்தம் ஆக அனைத்து உயிர்களையும் உயிர்களையினுடைய தன்மைகளையும் அறிபவனாகவும் அந்த உயிர்களுக்கு வேண்டியதையெல்லாம் அவர்களுடைய புண்ணியபாபத்துக்கு தகுந்த மாதிரி வழங்கக்கூடிய அறிவை உடையவனாக இருக்கிறான் இதெல்லாம் வியாபகாரிக திருஷ்டியில் ஜீவேஸ்வர பேதாபேத திருஷ்டியில் இதை பற்றி ஸ்தோத்திரமாக நாம் எடுத்து சொல்லுகிறோம் நாம் துவைத திருஷ்டியிலும் பேதாபேத திருஷ்டி எனப்படுகின்ற விசிஷ்டா துவைத்த திருஷ்டியிலும் இறைவனை போற்றி பரவுகிறோம் அதே சமயம் பாரமார்த்திக திருஷ்டியில் இறைவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற உண்மையான ஒற்றுமையையும் புரிந்து கொண்டிருக்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும் வேத்யஞ்ச அறியப்படு பொருளாகவும் நீ இருக்கிறாய் அறியப்பட வேண்டியவனாகவும் நீ இருக்கிறாய் அறியப்படுகின்ற பொருளாகவும் இருக்கிறாய் என்று இரண்டு பொருள் சொல்லலாம் அதாவது வேதங்களால் அறியப்பட வேண்டியவன் ஆக வேத வேத்யான்னு சொல்லுவோம் வேதங்களாலும் இதிகாசங்களாலும் அறியப்படுகின்றவன் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்பார் மணிவாசகர் பரஞ்சதாம பரந்தாமன்னு சொன்னா அனைத்திற்கும் மேலான இருப்பிடம் விளக்க உரை ஆசிரியர் சொல்லுகிறார் தூய இருப்பு தூய உணர்வு தூய இன்பம் அந்த வடிவந்தான் இங்க பரந்தாம என்று சொல்லப்படுகிறது பரந்தாமன்னா சச்சிதானந்தம் அர்த்தம் நீர் சச்சிதானந்த ஸ்வரூபம் மேலான இருப்பிடம் அப்படிங்கிற போது தூய இருப்பு உணர்வு இன்பத்தை குறிக்கிறது பரந்தாம பரஞ்ச தாம பரந்தாமமாகவும் தாங்கள் இருக்கிறீர்கள் மேலானவராகவும் மேலான உயர்ந்தவராகவும் தாங்கள் விளங்குகிறீர்கள் பகவானை புகழ்கிற போது பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் புகழ வேண்டும் அல்லவா அப்படித்தான் பகவான் வேதவியாசர் அர்ஜுனன் வாயிலாக பகவானை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் துவயா உன்னால் இதம் விஸ்வம் இந்த விஸ்வம் தத்தம் வியாப்தம் உன்னாலேயே இந்த உலகம் அனைத்தும் நிறைந்திருக்கிறது வியாபித்திருக்கிறது பகவானை புரிந்து கொண்டவன் பக்தியை எவ்வாறு வெளிப்படுத்துகிறான் என்பதை இந்த ஸ்லோகம் அற்புதமாக சொல்லுகிறது அர்ஜுனனுடைய இந்த அற்புதமான ஸ்தோத்திரத்தை இந்த தீபாவளி திருநாளிலே நாம் ஓதி பொருள் அறிந்து பகவானை நன்றாக ஸ்தோத்திரித்து ஜென்மாவினுடைய சாபல்யத்தை அதாவது பிறவியினுடைய முழுமையான பயனை அடைவோமாக எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் சொல்லி மகிழ்கிறேன் வேறொரு இதுவும் பண்ணியிருக்கேன் தீபாவளிக்காக அதையும் கேட்டு பார்க்கலாம் எல்லாரும் ஆகவே இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இந்தளவில் பூர்த்தி பண்ணுறேன் துவமாதி புருஷ புராண துவமசிய விஸ்வசிய பரம் நிதானம் வேத்தாசி வேத்தியஞ்ச பரஞ்ச தாம